பாடம் தொன்னூற்றி எட்டு பெருநாள் தொடர் செல்லுதல் நோயாளியை நலம் விசாரித்தல் தொழுகை ஆகியவற்றில் கலந்து கொள்ளுதல் இதுபோன்ற வகைகளின் போது ஒரு வழியாக சென்று மறு வழியாக திரும்புதல் விரும்பத்தக்கதாகும் இவை வணங்கும் இடங்களை அதிகமாக்குவதற்கேயாம்